واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم دائما كلا يوم الدين اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك اللهم محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى آل ابراهيم انك حميد مجيد صلى الله عليه وعلى اله وازواجه وذرياته واصحابه واهل بيته اجمعين واتقوا الله ربكم سرا وعلا نية أما بعد فقد قال الله سبارك وتعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما يعمر مساجد الله மண்ணாமற்றலாலன் நிகரற்ற அன் அந்த அல்லாஹுவின் பெயரை கூறிய அவர்கள் மீது சொல்லியதன் பின்னால் அல்லாஹினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லா விரும்பக்கூடிய இடமாக அல்லாவுடைய பூமியிலே அதிலும் அல்லாஹூடைய இந்த பூமிக்கு மேலா இருக்கக்கூடிய இடங்களில் பள்ளி வாயிலே ஒன்று செய்திருக்கின்ற அல்லாஹுவின் நல்லடியார்களே எல்லா சந்தர்ப்பங்களிலும் அடி நினைக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையை தப்புவாக எட்டி வைக்கிறேன் எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடிய கூட்டத்திலே மனைவரையும் முறைவன் தபு சென்று கொள்வானா அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹாக்கு சுபகான ஹோசாலா அழிவே முடிவே இல்லாத ஆகரா உடைய வாழ்க்கையிலே நாம் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு சொற்பகால வாழ்க்கைக்காக அல்லாஹ் இந்த உலகத்துக்கு எங்களை அனுப்பி வைத்திருக்கிறான் எனவே இந்த உலகத்திலே நாம் நினைத்ததை போன்று வாழ முடியாது மண்ணிலிருந்து வந்தோம் மண்ணுக்கு மேலே வாழுகிறோம் மண்ணுக்குள்ளே போகிறோம் ஆக்கியிருக்கிறான் எல்லா துறைகளையும் தான் அல்லஹாக்கு சுபகான ஒரு முஸ்லிமை இந்த உலகத்திலே அவனுக்கு பல பொறுப்புகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அந்த வகையிலே ஒருவரை நாம் என்றால் ஒருவர் தன்னுடைய ரம்புக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் பொறுப்புகள் இருக்கின்றன அதே போன்ற வேண்டிய சில பொறுப்புகள் இருக்கின்றன நேரத்துக்கு தூங்குவது சத்துள்ள உணவுகளை சாப்பிடுவது ஆரோக்கியமாக இருப்பது உடம்பை பலவீனப்படுத்தக்கூடிய விளையாட்டுக்களை விளையாடாமல் இப்படி எங்களுடைய உடம்பையை பாதுகாப்பது எங்களுக்குரிய பொறுப்பாக கடமையாக இருக்கிறது எங்களுடைய பெற்றோருக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகள் எங்களுடைய நாங்கள் கணவன் மார்களா இருக்கின்றோம் எங்களுடைய மனைவி மருத்துவ செய்ய வேண்டிய பொறுப்புகள் அதுக்கு அடுத்ததாக பிள்ளை ஊட்டிகள் இனபந்துக்கள் உறவுகளுக்கு செய்ய வேண்டிய சமூகத்துக்கு செய்ய வேண்டிய மாற்று மத சகோதரருக்கு செய்ய வேண்டிய பணிகள் பொறுப்புகளை அல்ல நிறைய பொறுப்புகளை சுமந்தவர்களாக இந்த உலகிற்கு அனுப்பியிருக்கிறார் எனவே ஒரு முஸ்லீமை பொறுத்த வகையிலே அவன் எப்போதும் வாழ்ந்து விட்டு செல்ல முடியாது இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கம் ஒரு தனி மனிதனாக அல்ல இது சமூகமாக பார்க்கப்படுகிறது ஒரு மனிதன் தனிமையாக வாழுவதை இஸ்லாம் விரும்பவில்லை இஸ்லாம் கூட்டு வாழ்க்கையை போலிருக்கிறது இஸ்லாம் வாழ வைக்குமாறு தூண்டுறது எனவே இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கம் உலிதமானது அது தலைமைத்துவத்தை தெளிவாக எங்களுக்கு பல துறைகளிலும் கட்டுத்தருக்கும் அன்பான அல்லாஹின் நகரியாரர்களே தலைமைத்துவம் என்று நாம் எடுக்கின்ற போது ஆரம்பத்திலே நாம் யோசிக்க வேண்டும் ஒரு வீடு என்று சொல்லக்கூடியது தலைமைத்துவம் என்பது முதலாவது ஆரம்பமாகும் வீட்டிலே ஒரு வாசாவும் அந்த வீட்டுக்கு தலைமைத்துவம் ஒவ்வொரு வீடுகளும் சரியான முறையிலே இஸ்லாம் அந்த தலைமைத்துவம் அமைந்திருக்குமாக இருந்தால் ஒரு கூறு அழகாக தெளிப்பாக இருக்கும் எங்களுடைய பிள்ளைகள் திருமணம் முடிப்பதற்கு முன்னதாகவே நாம் திட்டம் திருட்ட வேண்டும் நான் ஒரு நல்ல ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும் என்று அதற்கு பின்னால் பிள்ளைகள் கிடைப்பதற்கு பின்னால் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நான் பார்க்க வேண்டும் பிள்ளைகளுக்கு பேர் சுற்றுவது அழகான பெயர்களை சூட்டிக் கொள்ள வேண்டும் வீட்டு தலைமைத்துவம் அழகாக இருக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பெற்ற உடைய பெயர்கள் தெளிவான கருத்துள்ள பெயர்களாக இருக்க வேண்டும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு துவா ஒரு நாளைக்கு நாண்களும் தான் பாப்பா உமாவும் தான் ஏரியவர்கள்தான் ஆசிரியர்களும் தான் வாழ்வில்களும் தான் ஒரு பிள்ளையுடைய பெயர் எத்தனை முறை கூப்பிடுகின்றார் ஒரு அழகான அன்பான அல்லாஹின் நல்லவியாளர்களே எங்களுடைய பிள்ளைகள் அவர்களை வளர்ப்பது நாம் சமூகத்தோடு ஆரம்பத்திலே அவர்களுக்கு போடுகின்ற அத்திவாரம் என்னுடைய வீடுதான் ஒரு வாப்பாவுக்கோ ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் மகனுக்கு மனைவி பிள்ளைகள் எடுத்து பாருங்கள் அங்கும் ஒரு பெரிய தலைமைத்துவம் இருப்பதை நாம் பார்க்கிறோம் அதிபருக்கு முழு பாடசாலையில் உள்ள ஆசிரியர்கள் கட்டுப்படுவார் அதே போன்று ஒரு வகுப்பு மாணவர்கள் அப்படியே கட்டுப்படுவார் வகுப்பிலே உள்ள மாணவர்கள் எல்லோரும் அந்த மொனித்தரவை கட்டுப்படுவார் அழகாக தெளிவாக வலியுறுத்திருக்கிறார் சொன்னார்களே நீங்கள் மூன்று நபர்கள் பிரயாணம் மேற்கொண்டால் அதிலே ஒருவரை நீங்கள் அமீராக்கிக் கொள்ளுங்கள் தலைவராக்கிக் கொள்ளுங்கள் உங்களுக்கு வழிகாட்டி ஆக்கிக் கொள்ளுங்கள் உங்களுடைய விவகாரங்களுக்கு பொறுப்பாளர் ஆக்கிக் கருத்தை சொல்லு அலைவம் அவர்கள் சொல்லி வைத்தார் பொறுப்புதாரிகள் குறையுறவர்களாக இருந்தாலும் நீங்கள் பாப்பதற்கு வெளித்தோட்டத்திலே அழகில்லாததாக இருந்தாலும் அவர்களுக்கு கட்டுப்படுவது சரிய தூய பார்வையிலே கட்டாயம் சொல்லல்லாஹோ அலைவசல்லம் அவர் அழகான உதாரணத்தை சொன்னார் அதாவது பார்ப்பதற்கு அலங்கோலமாக இருக்கக்கூடிய மக்கள் ஆனால் அல்லாஹுடைய பார்வையில் அவர் அலங்கோலமானவர் அல்ல அல்லாவுடைய பார்வையிலே ஊனமுட்டவர்கள் யாரென்றால் உள்ளம் சீராக இல்லாதவர்கள் தான் ஊனமுட்டவர்கள் உண்மைகளை கண்டறியாதவர் அல்லாஹுடைய பார்வையிலே ஊனமுட்டவர்கள் அல்ல கையால் பிடிக்க இயலாதவர்கள் நடக்க இயலாதவர்கள் கேட்க இயலாதவர்கள் இவர்கள் ஊனமிட்டு பார்வைக்கு அசிங்கமானவர்கள் பொறுப்புதாரிகளாக வந்தாலும் அவர்களுக்கு கட்டுப்படுங்கள் என்ற கருத்தை அல்லாஹூ சல்லாவோ அழை வர்த்தலோ சொல்லிவிட்டார் எனவே இஸ்லாம் தலைமைத்துவத்தை தெளிவாக வலியுறுத்திருக்கிறார் இந்த உலகத்தை முழு உலகத்தையும் நான்கு மனிதர்கள் ஆட்சி பேர் முஸ்லீம்கள் மற்ற இரண்டு பேர் கண்ணியமான ஆட்சித்தார்கள் சிக்கங்கள் முழு உலகத்தையும் ஆட்சேசார்கள் அதே போன்று இவர் இருவர்கள் முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாத இருவர்கள் இந்த உலகத்தை ஆட்சியிருக்கிறார் பிற்பட்ட காலங்களிலே நான்கு ஹலிபாக்கள் இந்த உலகத்திலே மூன்றிலே ஒரு பகுதி ஆக்கியிருக்கார் தலைமைத்துவத்தை இஸ்லாம் உலகத்துக்கும் எடுத்து காட்டிய தலைமைத்துவம் வீழ்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டுக்கு முன்னதாக முஸ்லீம்களுக்கு இரண்டு தலைமைத்துவம் கிடையாது முஸ்லீம்கள் நாம் ஒரே தலைமைத்துவத்தின் கீழே வாழ்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அழகி அவர்களை டெய்லியிலே போட்டுவிட்டு துருக்கி இருக்கக்கூடிய முஸ்தபா கமால் என்று சொல்லக்கூடியவர் ஒரு அழைப்பு விடுக்கிறார் பகிரங்கமாக ஒரு அழைப்பை விடுக்கிறார் இந்த துருக்கி இனிமேல் முஸ்லிம் உடைய ஹிலாபத்துக்கு கீழ் இருக்காது இருக்கும் எனவே வராது என்று முதலாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கு முன்னதாக முஸ்லீம்களுக்கு இரண்டை பலமித்துவம் கிடையாது அதற்கு இன்று நாம் பார்க்கின்ற சவுதி அரேபியா துபாய் கட்டார் பஹ்ரை ஒமான் ஜோர்தான் பலஸ்தீன் ஆப்கானிஸ்தான் அதாவது இந்த நாடுகள் எல்லாம் ஏன் உருவாக்கி இருக்கிறது அதுக்கு பின்னால் தான் கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் நாடுகள் நாற்பது லட்சம் நாடுகளுடைய வரலாறுகளை நாம் பார்க்கின்ற போது இவைகள் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கு பின்பாடு இன்னும் நான் இந்த உலகத்திலே வாழ்கின்ற காலம் மிகவும் ஒரு பயங்கரமான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இரத்த கரையை பார்த்தோம் ஈராக்கே ரத்த ஆறுகளை பார்த்தோம் இன்னும் சிரியாவிலே ரத்தங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது முஸ்லீம்களுக்கு ஒரு சரியான ஒரு தலைமைத்துவம் இருந்திருந்தால் முஸ்லீம்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு ஒரு தலைமைத்துவத்தின் கீழே இருந்திருந்தால் இந்த முஸ்லீம்களுக்கு நடக்கின்ற அநியாயங்களை ஓரளவு கருத்து இருக்கிறார் ஓரளவு குரல் கொடுத்திருக்கிறார் எனவே இஸ்லாம் எப்போது தலைமைத்துவத்தை அழகாக வலியுறுத்திய மாற்றமாக இருக்கிறது எனவே அன்பான அல்லாமே நான் விரிவாக பேசவில்லை கொடுக்கப்பட்ட தலைப்பு பள்ளி நிர்வாகம் நேரடியாக தலைப்பு அதை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் இஸ்லாம் தெளிவாக சொல்லி சொல்றாரு அதற்கு முன்னதாக அல்லாஹனுடைய பள்ளி எந்த அளவு பெருமதியானது அல்லாவின் தூதர் செல்லோ அடையவ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்திலே பூமிக்கு மேலால் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான இடம் இருக்கும் என்றால் அது பள்ளி வாயில் தான் அல்லாவுடைய தேடு வருகின்ற ஒரு இடம் மகனுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கின்ற ஒரு பள்ளி வாயில் அதே போன்று அல்லாஹுக்கு வெறுப்பான கோபமான கடை தெருவே எனவே அல்லாஹ் மிகவும் விரும்பக்கூடியவரிடம் அல்லாஹுடைய பள்ளி அதை நிறுவனம் செய்யக்கூடியவர்கள் பெருமதியானவர்கள் அல்லா விஷர் செல்லவதாக அலைவசம் சொன்னார்கள் பள்ளியோடு அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய மனதிலே கண்டா நீங்கள் சொல்லுங்கள் அவர் ஈமான்ந்தாரி பஜாரோடு அதிகமாக ஏற்படுத்துவதை கண்டால் நீங்கள் ஈமந்தாரி என்று தாக்கி சொல்ல தேவையில்லை ஆனால் பள்ளியோடு ஒருவர் சிறப்பாக இருந்தார் ஐந்து நேரம் பள்ளிக்கு வந்து போகிறார் பள்ளி நடக்கிற விவகாரங்களை கலந்து கொள்கிறார் ஓய்வு நேரங்களில் பள்ளியை வந்து இரண்டு ரகிறார் அவர் இருக்கிறார் அல்லாஹுடைய வீட்டோடு ஏற்படுத்தியிருக்கிறார் எனவே கண்ணீமான அவர்களே இப்படிப்பட்டதுதான் அல்லாஹுடைய பள்ளிவாழ் அல்லாஹ் சொன்னாலா எங்களை அடனாக இருக்குமாறு எங்களை ஒரு தெ இருக்கு பல இடங்கள் வலியுறுத்து குறிப்பாக அல்லாஹ் வலியுறுத்தும் போது உங்களுடைய அழக பள்ளிக்குள்ள வைத்துக் கொள்ளுங்க அழகாக பள்ளிக்குள்ள வாங்க ஆடைகளை அழகாக உடுத்துவாங்க மனம் பூசிட்டு வாங்க இப்படி அல்லா இந்த பள்ளிக்குள்ள வரும்போது அழகாக நிம்மதியாக வாங்க வெளி தோட்டத்தை உள்ளம் பரிசுத்தமாக அடையி வல்லம் அவங்க ஹஜித்துல சொன்னாங்க ஒரு மனிதன் பலி ஒழுக்க வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார் அடுத்த பக்த எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த மனிதருக்கு ஒரு மலக்கு துவாக்குகிறார் அல்லாஹ் செல்லவும் இவருக்கு இறக்கம் காட்டிடு மிகவும் பெருமதியான ஒரு விபாதம் நாங்கள் நிறைய பிரச்சனைகள் மக்களுக்கு எனக்காக சொல்லுவோம் ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான் பள்ளி உள்ளே வந்திருந்தால் உங்களுக்கு மலரக்கூடிய துவா இருக்கிறது பள்ளியில் வெளியே போகாமல் உள்ள இருக்கின்ற காலம் வரைக்கும் உங்களுக்காக மலர் துவாசி கொடுக்கிறார் நீ மன்னிக்க கூடிய பட்டியல் இவரை சேர்த்துக் கொள்வாயாக என்று மலர் ஒவ்வொரு நாளும் துவா செய்கிறார் என்றால் பள்ளியோடு துறப்பா இருக்கக்கூடிய மக்கள் பெருமறையானவர் அது மாத்திரம் அது அல்லாவின் தோதர் சொல்லவதாக அடைவசால் சொன்னார்கள் பள்ளியிலே ஒரு மனிதர் வியாபாரம் பண்ணுவதை கண்டால் அவருக்கு லாபம் கிடைக்காமல் போகட்டும் வியாபாரத்தை வலியுறுத்திய மார்க்கானே பொய் இல்லாமல் நவீன வலியுறுத்திய இஸ்லாம் பள்ளி உலுக்கிய தொழில் செய்கின்ற போது பள்ளி ஒரு வருமானத்தை பெறுவதற்காக அங்கே பொருளாதாரத்தை திரட்ட முப்படுகின்ற போது அவருக்கு லாபம் கிடைக்காமல் இருக்கட்டும் என்றாவுடைய பள்ளி வாய் வேறு சிந்தனைகள் திரும்பிவிடக்கூடாது அல்லாவிடத்திலே நிம்மதி எதிர்பார்த்து கவலையை போக்க தன்னுடைய ஆண்மாலை பரிசுத்தப்படுத்த வருகின்ற இந்த மக்களுடைய உள்ளத்திலே உலகத்திலுடைய உலகத்திலே அழிந்து போகக்கூடிய சொத்து செல்லக்கூடிய ஆசைகளை உள்ளத்திலே போட்டுவிடக் கூடாது இருக்கா என்று சொல்லவதாக வளைவ அவர்கள் பள்ளியுள்ளே வியாபாரம் செய்வதை தடுத்தார் அது ஒரு மனிதர் சுரவித்தவசமாக பள்ளியிலே ஒரு பொருளை துளைத்து விட்டால் அதை பள்ளி உள்ளே இஸ்லாம் வன்மையாக கண்டித்திருக்கிறேன் உங்களுக்கு இந்த பொருள் கிடைக்க போகட்டும் அந்த அளவுக்கு அல்லாஹுடைய பள்ளிக்கு வரக்கூடிய மக்கள் பெருமதியானவர்கள் இன்னும் ஒன்றை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் எல்லோரும் எனக்கும் சேர்த்துத்தான் சொல்கிறேன் அலகதுல்லா இன்று இலங்கையிலே ஏராளமாக பள்ளிகள் இருக்கின்றன பள்ளிகளுடைய மாபல் அலமாக இருக்கின்றன பள்ளிகளுடைய கோபுரங்கள் உண்மையிலே அந்த ஊருக்கு என்பதாக முன்னதாகவே கோபுரங்கள் இங்கே பள்ளி இருக்கிறது காட்டுகின்றன ஆனால் இந்த கோபுரங்களாலும் இந்த பள்ளியுடைய இருக்கக்கூடிய மாபல்களாலும் பள்ளிக்கும் ஊருக்கும் சிறப்புகள் அல்ல பள்ளிக்கு வந்து போகக்கூடிய மக்களுடைய உள்ளத்தை பொறுத்துத்தான் அல்லா அந்த ஊருக்கு வரக்கத்தை கொடுக்கிறார் எவ்வளவு பெரிய பள்ளியை கட்டினாலும் அந்த பள்ளிக்கு அல்லாஹ் பொறுப்பது உள்ளத்தை உள்ளத்தை எனவே நவீனங்கள் வளர்ந்த காலம் பள்ளிகளை பெரிதாக்க என்ற கருத்தை சொல்ல வரவில்லை எதை சொல்லுகிறேன் பள்ளிகள் எந்த அளவு விசாரமாக ஆக்கப்படுகிறதோ அந்த அளவு மனிதனுடைய உள்ளங்களை விசாரமாக ஆக்கப்பட வேண்டும் உள்ளங்களும் இஸ்லாமத்தை சுமந்திருந்த உள்ளங்களாக விட்டுக் கொடுக்கின்ற மனப்பாங்கங்கள் உள்ளங்களாக இந்த உள்ளங்கள் மாற வேண்டும் அலங்கரிப்பதிலே அல்லாஹிலே நாம் நிச்சயமாக பெருமதியானவர்களாக முடியாது கண்ணியமானவர்களே இது அல்லாஹருடைய பள்ளியினுடைய பெருமதியாக இருக்கு பல பள்ளி வாய்களை எங்களுக்கு முன்னுதாரணமாக நாம் பார்க்கலாம் மத்திலும் நபவியை பார்க்கலாம் மத்தும் நபவி என்று சொல்லக்கூடியது அவருடைய விவகாரங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு இடமாக இருக்கும் கல்வியை கற்றுக் கொடுக்க மசிதிருக்கிறது மக்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய மக்களை பல வழிகளிலே அவர்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தரமாக இருக்கிறது மிகப்பெரிய ஒரு மிகப்பெரியாக அதே போ நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு எடுக்கின்ற ஒரு நீதிமன்றமாக மத்தியில் நமது எந்த அளவு நீதிமன்றம் என்றால் அன்று வாழ்ந்த மாற்று மத கூட நீதியை பெறுவதற்கு இம்மக்களின் நிலைக்கு போனால் கிட்டயமாக நீதம் கிடைக்கும் என்று மாற்று மத கூட அந்த மக்களின் நபையை ஒரு நீதமான நீதிமன்றமாக நாடி வந்த வரலாறுகளை கிசாபுகளை நாம் பார்க்கிறோம் அன்பான் அல்லாஹும் நல்லார்களே எனவே பள்ளி வாயில் என்று சொல்லக்கூடியது அது பெருமதியானது அங்கிருந்துதான் அல்லாஹுடைய ரஹ்மத் அந்த அல்லாஹுடைய அருள் மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது எனவே நாம் பள்ளியோடு அதிகமாக தொடர்பை ஏற்படுத்திக் வேண்டும் அடுத்ததாக அல்லாஹருடைய பள்ளியை பரிபாலம் செய்யக்கூடிய மக்கள் அவரை எப்படி இருக்க வேண்டும் என்ற விஷயத்தையும் அல்லாஹ் பரிசுத்து அழிப்பு வருவான் தெளிவாக சொல்லிக் காட்டுகின்றனர் பள்ளியை பரிபாலனம் செய்யக்கூடிய மக்கள் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்கின்ற போது முதலாவது அவர்கள் அல்லாஹுவை நம்ப வேண்டும் எல்லாம் அல்லாஹுக்காகத்தான் முதலாவது அவர்கள் மக்களை நம்ப கூடாது அல்லாஹுடத்தில் அவருடைய பொறுப்புகளைப் படைக்க வேண்டும் மறுமையை நம்ப வேண்டும் இந்த உலகத்திலே கிடைத்திருக்கின்ற உலகத்தை அவர்கள் நம்புவதை விடவும் அவர்கள் ஆகுறாவை நம்ப வேண்டும் அதுதான் நல்லா பார்க்கின்றேஷன் மறுமையுடைய நம்பிக்கை உள்ளத்திலே இருந்தால் நிர்வாகத்துக்கு வரலாம் உலகத்திலே இருக்கின்ற ஆட்சியாரர்கள் பணத்தை நீட்டக்கூடியவர்கள் பட்டம் பதவியை நீட்டக்கூடியவர்கள் அவர்களுக்கு பின்னால் நாங்கள் இல்லை இந்த உலகம் அழிந்துவிடும் மறுமை அழியாத உலகம் அங்குள்ள வெற்றி தான் வெற்றி அங்குள்ள தோல்விதான் என்று நாம் உள்ளத்திலே ஆழமாக பதிய வேண்டும் அப்படியானவர்கள் தான் பரிபாலத்துக்கு வர வேண்டும் என்ற விஷயத்தை எல்லாம் சொல்லுகிறான் நிலைநாட்ட வேண்டும் சொல்ல வேண்டும் தன்னுடைய சமுதாயத்தையும் சொல்லுமாறு சில இடங்களில் போடுவார்கள் கருத்துக்கள் கிடையாது எனவே தொழுகையாளிகளை பாருங்கள் அல்லாவுடைய வயத்தோடும் அல்லாவை நினைவுபடுத்தக்கூடியவர் பாருங்கள் சொல்லி வசல்ல கருத்தை சொன்னார்கள் நீங்கள் ஒருவரை நண்பராக எடுக்க வேண்டுமா நண்பராக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சொல்லுவார்கள் எல்லோரும் நண்பர்கள் அல்ல அந்த இபாதத்திலே மருமையின் ருசியை கண்டவர்கள் நண்பர்கள் எனவே அன்பான் அல்லாஹுவின் நல்லே அல்லாஹு வைக்கின்ற அடுத்தபிகேசன் தொலகை தன்னிட நிலைநாட்ட வேண்டும் ஒரு தான் ஒரு முஸ்லீம் என்பதே நிரூபித்து காட்ட வேண்டும் அடுத்ததாக சொத்து செல்வத்தஞ்சத்தன காட்டாம சொல்லுவாங்க சொத்து செல்வம் இருந்தாத்து கொடுக்கக்கூடியவர்கள் தான் வரணும் அல்ல நிர்வாகத்தில் அடைஞ்சி கொடுக்காம அவர் நிர்வாகத்தில் இருக்க முடியாது எச்சரித்தார்கள் வாய்ப்பேற்ற முடியாத மிருகங்கள் பொருளை பதுக்கி வைக்கின்றவர்களால் அடைந்திருந்தால் இமாமுனாஹி அலைக வலியுறுத்துகின்றார்கள் மனிதன் மௌசாகிவிட்டால் முதலாவது அந்த மனிதனுடைய அதாவது வசியத்தையும் அல்லாவுடைய கடமைகள் பாதுகாக்கப்பட்டிருந்தால் முதலாவது அவருடைய சக்கா அவருடைய பொருளின் சக்காத்தை வெளியாக்குங்கள் அது அடுத்ததாக ஏனைய கட்டங்களை வலியுறுத்துங்கள் ஏனைய கட்டங்களை செய்யுங்கள் என்ற கருத்தை சொல்லுகின்ற இதை சொல்லவர்கள் என்றால் பணம் படித்தவர்கள் ஜக்காத்தை கண்டிப்பாக பொறுக்க வேண்டும் ஜக்காத்து பொறுக்காத கண்களின் நிர்வாகத்தில் இருக்க முடியாது என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்லிக் காட்டுகின்றான் எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்னும் அல்லாஹ் மிக முக்கியமான ஒரு விடயத்தை சொல்கிறான் வளம் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் பயப்படக்கூடாது எந்த ஆட்சியாருக்கும் பயப்படக்கூடாது எந்த தண்ணீருக்கு பயப்படக்கூடாது அப்படி அல்லாவுக்கு ஆவணித்தான் அவர் வாழ வேண்டும் அல்லாஹ் அலப்பூர்வானிலே சொல்லுகின்றான் நீங்கள் எப்படி தீர்ப்பு வழங்க வேண்டும் உங்களுடைய மார்க்கை விவகாரங்களை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் ஏழாம் வசனங்கள் எல்லாம் சொல்கின்ற போது அல்லா இறக்கியதைக் கொண்டு தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர்கள் காபீர்கள் யார் அல்லா இறக்கியதைக் கொண்டு தீர்ப்பு வழங்கவில்லையோ இன்னும் ஒரு இடத்தில் எல்லாம் சொல்கிறான் பௌலாய்க்கிமோ அவர்கள் அரியாயக்காரர்கள் இன்னும் ஒரு இடத்துலையோ அவர்கள் கெட்டவர்கள் எங்களுக்கு சட்டம் ஏற்றுவது சவுதியுடைய சட்டம் இல்லை இங்கே சட்டம் பவான் ஹதி அல்வான் எங்களுடைய சட்டம் எங்களுக்கு முன்வாரிய பவான் ஹதிஸ்தான் எனவே சவுதி ஒரு முஸ்லீம் நாடு பாகிஸ்தான் ஒரு முஸ்லீம் நாடு அங்க உள்ளத்தை பார்த்து நா பின் இரண்டு பின்னையே வராது அல்லாஹுடைய கலாம் என்றாவது நபியுடைய வாழ்க்கை கண்ணியமானவர்களே எங்களை வழி நடத்தோம் இது ரெண்டும் அல்லாவும் ரசூலும் போட்ட வேலையை விட்டு நகரக்கூடாது அதற்குள்ளோம் அல்லாஹுவை நல்லா சொல்லுகின்றான் நீங்கள் அல்லாஹுவை மாத்திரம்தான் பயந்து நடக்க வேண்டும் யாருக்கும் பயப்படக் கூடாது நிர்வாகம் செய்ய முடியும் என்ற விஷயத்தை அல்லாசு அது போர்வானிலே சொல்லிக் காட்டுகின்றான் அடுத்து நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இருக்க வேண்டும் அல்லாஹை செல் அல்லாஹூ அலைவ அவர்கள் மிருதுவானவர்களாக இருந்தார்ட்டானவர்களாக இருந்தார்ன்னை அழிக்கின்றவர்களை கூட சொல்லோத்தவர்கள் முக மலர் பார்த்தார் தன்னை திருத்துகின்றவர்களை கூட சொல்லுவதாக அவர்கள் சிரித்த முகத்தோடு பார்த்தார் அன்று அவர்கள் காத்த பொருளையை பிரதிபல்தான் அன்று அவருடைய பொருளையும் என்று நானும் நீங்கள் முஸ்லீமாக இருக்கிறோம் எனவே அன்பான் அதுவா நல்லே பொறுமையாள இருக்கிருதுவான சொன்ன மூணு நபர்கள் சொன்னார்கள் பெரியவங்க சின்னவங்களை யாராக சொல்லுவாரே மிருதுவாக நடப்பாரே இவங்க நான் சோரிக்கவாதி கருத்தை சொன்னார்கள் என்ன சொல்லவதாக அடையவ செல்லும் அவர் சொன்னார்கள் ஒரு மனிதன் கடுமையான கோபம் உள்ளவராக இருக்கிறார் கடுமையான உள்ள இருக்கார் அவரின் சாதிக்க முடியாத நிறைய விடயங்களை உள்ளம் மிருதுவானவர் உள்ளம் தொக்தானவர் நிறைய விடயங்களை சாதிக்கிறார் என்ற கருத்தை சொல்லு சொல்லிவிட்டார்கள் எனவே கண்ணியமானவர்களே நாம் மிருதுவானவர்களாக இருப்போம் நிச்சயமாக அல்லா எங்களுக்கு எல்லா வழிகளிலும் உதவி செய்வார் நிர்வாகத்திலே இருக்கின்றா எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை தந்திருக்கிறான் இந்த பொறுப்பை சுமக்க நான் தகுதியில்லை ஆனா அல்லாஹ் என்னிடத்தை ஒப்படைத்திருக்கிறான் நான் பரிபாலனம் செய்வது அல்லாஹுடைய மாளிகையை அல்லாஹினுடைய வீட்டை என்னுடைய வீட்டையை பரிபாலனை செய்வது எனக்கு ஒரு மிக கஷ்டமாக இருக்கிறது என்னுடைய வீட்டை பரிபாலனை செய்வதை இரவே எனக்கு தூங்க முடியாது நான் அல்லாவுடைய வீட்டை பரிபாலனை செய்வதாக இருந்தால் என்னிடத்தில் பெரிய கவலை வரும் என்ற சிந்தனையோடு அந்த பொறுப்புதார்கள் இருக்க வேண்டும் தன்யமானவர்களே இதற்கு வரலாறுகளின் முன்னுதாரணமாக ஏராளமான வரலாறுகளை பார்க்கலோ சால மிக குறுகிய காலம் ஆட்சி செய்தார்கள் நான்கு கழிப்பாக்களே ஒருவர் அவரு சோழர் கேட்பார்கள் கலிபா அவர்களை ஏன் நீங்கள் சாப்பிடவில்லை அவர் சொல்லுவார்கள் என்னுடைய ஆட்சிக்கு கீழே இந்த அம்மனுடைய ஆட்சிக்கு கீழே இந்த நேரத்திலே எத்தனை ஏழைகள் எத்தனை வரியவர்கள் என்பதை நான் எண்ணும் போது வயிற்றுக்கு ஆட்சியார் அழகான தன்மை அதனால் பச்சினி இருக்குமாறு நான் யாரையும் சொல்லவில்லை அந்த அளவு நல்ல தன்மை இருந்தது ஒருமுறை உமர் என்றான் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்திலே டெராட்டிலே ஒரு பயங்கரமான வெள்ளமரப்புகள் முன்கூட்டி ஈராக்கிலே உள்ள கவர்னருக்கு ஒரு லெட்டரை எழுதி அனுப்புகின்றார் பாதுகாப்பதற்கு நடவடிக்கை போய் சேர்ந்ததும் ஈராக்கு கவர்னர் எல்லா வழிவகைகளையும் செய்கிறார் செய்துக்கு பின்னால் வெள்ளம் அப்படியே சில நாட்களுக்கு பின்னால் முந்ததுக்கு பின்னால் ஒரு கடிதம் எழுதி அனுப்புகிறார் அந்த கடிதத்தில் எழுதி அனுப்புகிறார் வெள்ளம் வந்து போய்விட்டது ஆனால் யாருக்கும் எந்த சேதமும் இல்லை ஒரே ஒரு நாய் வெள்ளத்திலே அடிபட்டு செத்து போயிருக்கார்கள் தோழர்கள் கேட்டார்கள் அவர்களே ஏன் அழுகின்றீர்கள் சங்கையில்லாத அருவறுப்பான ஒரு மிருகம்தானே செத்து இருக்கிறது உமரகுண சத்தாபுரிகள் சொன்னார்கள் இந்த உமருடைய ஆட்சியிலே வாய் பேச முடியாது ஒரு மிருகம் செத்திருக்கிறது நாளை மருமையிலே இந்த நாயை பற்றி கேட்டால் மாட்டிக்கொள்ள போவார் கண்ணியமானவர்களை ஒவ்வொரு ஆசையார்கள் யோசியுங்கள் நாங்கள் மிருகங்களுக்கு அல்ல நாங்கள் நிர்வாகம் செய்வது விலங்கினங்களுக்கு அல்ல மனிதர்களுக்கு புத்தி சிவாதீனம் எனவே நிர்வாகக்கூடிய விஷயத்திலே கூடிய கவலை எடுங்கள் அதே போன்று இன்னும் முக்கிய ஒருவர் அவருடைய வரலாறை வரலாறு முப்பது மாதங்கள் ஆட்சிதான் கிட்டத்தட்ட இரண்டரை வருடங்கள் ஆட்சிதான் எந்த அளவு ஆட்சி என்றால் சில சந்தர்ப்பங்களிலே தன்னுடைய குடிமக்களை பார்த்து கேட்பார்கள் உங்களுக்கு தேவையானவர்களை வைசுமாலில் எடுத்துச் செல்லுங்கள் ஐநல் வாழி மூன் கடனாளிகள் எங்கே வாருங்கள் உங்களுடைய கடனை அழைப்பதற்கு வைசுமால் பணங்களை எடுத்துச் செல்லுங்கள் திருமணம் முடிக்க வசதி இல்லாத மகள் கொடுத்துக்க வழி இல்லாத ஆண் மக்கள் வாங்க உங்களுக்கு மகள் இருக்கிறது தருகிறேன் இப்படியெல்லாம் அழைப்பு விடுவார்கள் ஆனால் எந்த கடனாளிகளும் எனக்கு கடன் இருக்கிறது தாருங்கள் என்று கேட்பதற்கு இல்லை என்ன எந்த தீங்களும் இல்லை என்னிடத்திலேயே சமூகத்தை ஏழ்மையில விட்டு செல்லவில்லை அந்த உமர் அப்துல் அசீஸ் ரஹ் அழகி அவருடைய மரண செய்தியை நாம் கிதாபுகளை பார்க்கின்ற போது அவர் மவுத்தாகின்ற போது ஒரு நீண்ட ஆடையோடு மரணிக்கிறார் வேறு கப்பல் துணியில்லை அவரை கப்பல் செய்வதற்காக அதே ஆடையோடு அவரை கப்பல் செய்கின்ற அளவுக்கும் அந்த மனிதர் மிகவும் ஏழ்மையானதாக வாழ்ந்திருக்கிறார் ஆனால் தன்னுடைய சமுதாயத்தை ஏழ்மையிலே அவர் விட்டுச் செல்லவில்லை எனவே அன்பான அல்லாஹு நல்லே எதை சொல்ல வருகிறேன் என்றால் நாம் தலைவியத்துவமாக இருப்பது எங்களுடைய மக்களுக்கு மனிதர்கள் யாரும் பதறுகள் அல்ல சுரங்கங்கள் தப்பு செய்யக்கூடிய மக்களாக இருந்தாலும் அவர்களை யாரும் ஒதுக்கக்கூடாது அவருடைய தலையை தடவி அவர்களை நீங்களோடு இணைத்து அவர்களை நல்லவர்களாக நாம் மாற்றுவதற்கு முயற்சி அடுத்து தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடியவர்கள் பொறுப்பில் அவர் இருக்கிறார் மிகப்பெரிய ஒரு சமூக சேவை அதற்கால் ஒரு சமூக சேவை கிடையாது அந்த அளவு மிகப்பெரிய சேவை ஒரு ஊரிலுடைய முன்னேற்றம் அல்ல பள்ளி வாயில வைத்திருக்கிறார் ஒரு பாடசாலையை வைத்திருக்கிறார் ஒவ்வொரு வீட்டிலே வைத்திருக்கிறார் எனவே அதிலும் எங்களுடைய பள்ளியை பரிபாலம் செய்யக்கூடியவர்களுடைய நிர்வாகம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மக்களுடைய உள்ளன்களும் ஏனைய மக்களுடைய வேதத்துக்களும் வெளிப்பாடுகள் இருக்கும் எனவே எல்லா சந்தர்ப்பங்களும் அவர்களுக்கு இருக்க வேண்டும் மனிதர்கள் என்ற அடிப்படையிலே குறைகள் யாரிடத்திலும் நிகழலாம் குறைகள் இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை குறை இல்லாத ஒருவரை நாம் நிர்வாகத்துக்கு வைக்க போறோம் என்றால் நிர்வாகமே இல்லாமல் நாம் இருப்போம் எனவே ஏதோ ஒரு வகையிலே மனிதன் அடிப்படையிலே நாங்கள் குறையுள்ளவர்கள் அல்லாஹை சூதர செல்லோ அழைவ செல் அவர்கள் அதை தாக்கினார்கள் நீங்கள் பாவம் செய்யவில்லை என்றால் பாவம் செய்கின்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்குவான் அல்ல அவர்கள் பாவம் செய்வார்கள் சௌபா செய்வார்கள் அல்ல அதை எனவே கண்ணியமானவர்களே பாவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தோம் அந்த பாவங்கள் எங்களுடைய வாழ்க்கையில இருக்காமல் நிரந்தரமாக அந்த பாவத்துடைய வாயிலை மூடிவிடுங்கள் அல்ல நிச்சயமா அல்ல அவருடைய பறக்கத்துரிய வாய்களை திறந்து எனவே அல்லாவுடைய பள்ளியை பரிசாரணை செய்யக்கூடியவர்கள் பெருமதியானவர்கள் அவர்கள் எங்களுடைய ஈமாலுக்கு ஆபத்து கண்ணை மூடினால் உயிருக்கு ஆபத்து இப்படியான ஒரு காலகட்டத்திலே நானும் நீங்களும் வாழக்கூடம் குருவானை சுமக்க வேண்டிய சமுதாயம் எதை எதையோ சுமக்கிறது கழிக்க வேண்டிய நன்மைகளை சமுதாயம் இன்று நவீன ஊடகங்களுக்கு பின்னால் நவீன அதாவது கோள்களுக்கு பின்னால் இரண்டு மூன்று அவர் சுத்தி கொண்டிருக்கிறார் ஏதோ ஒன்றும் நேரத்தை வீணாக்கி கொண்டிருந்தார் நேரத்துறைய பழக்கத்தை அல்ல அடுத்து விட்டார் கண்ணி மாணவர்களே பள்ளிக்கு வருவதற்கு கூட நடந்து வர முடியாது பைக்கிலே வருகிறோம் பாப்பா அம்மாவை பார்த்து கொஞ்சம் சந்தோஷமாக பேசுவதற்கு பத்து பயணி நிமிடங்கள் ஒதுக்க முடியாது காலம் போகிறது அப்படியான ஒரு பயங்கரமான காலத்திலே நாம் காலத்திலே பொறுப்பிலே இருந்து செய்யக்கூடியவர்கள் உண்மையிலே பெருமதியானவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் இந்த சமூகத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள் அல்லா உலகத்திலே பெருமதியானவர்கள் எனவே அன்பாறு அல்லாஹ் நல்லே ஒரு வீட்டில உள்ள பிரச்சனையை வைத்துக் ஒரு பாப்பா அம்மா தூங்க முடியாது முழு ஊரின் உடைய பிரச்சனை தரையை சுமந்து கொண்டு நிர்வாகத்தில் உள்ளவர்களுக்கு எப்படி தூங்க முடியும் அப்படியான ஒரு பாரிய பொறுப்பில் அவர்கள் இருக்கிறார்கள் எனவே என்னுடைய இந்த நிர்வாகங்களை அல்லாவுடைய பள்ளியை பரிபாலனை செய்யக்கூடிய மக்களை நாம் எப்போதும் பலப்படுத்த வேண்டும் இஸ்லாம் சொல்லக்கூடிய மார்க்கம் அது ஒற்றுமையான மார்க்கம் ஒற்றுமையைத்தான் அல்லாவுடைய உதவி இருக்கிறது ஒற்றுமைதான் மிகப்பெரிய ஒரு ஆயுதம் ஒற்றுமைதான் அல்லாவுடைய உதவியை வரவழைக்கின்ற மிகப்பெரிய ஐபாதா ஒற்றுமைக்குள்ளா கடமைகளையும் எ பார்க்கின்ற போது அது ஒற்றுமையை வெளிக்காட்டுகின்ற மார்க்கமாக இருக்கிறது அதான ஒற்றுமை இளைஞர்களை சொல்லக்கூடிய அதான் தான் ஏசியின் கண்டிகளையும் அரேபியின் கண்டிகளையும் எல்லா நாட்டுகளையும் அதே அதான் தான் ஆனால் சகோதர மொழி பேசக்கூடியவருடைய மார்க்கங்கள் எடுத்து பாருங்கள் அவருடைய மதங்களை எடுத்து பாருங்கள் நாட்டுக்கு நாடு அவருடைய மதங்களை நினைவுபடுத்துகின்ற மத தாசனம் மதத்தினுடைய அந்த உச்சரிப்புகள் மாறுபடும் ஆனால் எங்களுடைய அதான் எங்கு சென்றாலும் ஒரே அதான் தான் எங்கு சென்றாலும் ஒரே குர்வான் தான் ஒரே கலாம் தான் இது எங்களுடைய தலைமைத்துவத்தை தனியாக எடுத்து காட்டுகின்ற ஒரு வெளிப்படுத்துகின்ற ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது ஜமாத பொறுகை எவ்வளவு பெரிய ஒற்றுமை நாம் எவ்வளவு பரித்தரத்தில் இருந்தாலும் ஜமாத்தாக தொடர்புகளும் இல்லை ஒரு இமாமுக்கு ஒரே சந்திரபத்திலே ஜமாத் எவ்வளவு பெரிய தலைமைத்துவம் மூணு நாலு லட்சம் மக்களை ஒரே அணிவகுப்பிலே ஒரே இடத்திலே கொண்டு வருவதென்றால் இந்த தலைமைத்துவத்தை முழு உலகத்துக்கும் பாட்டியது எடுத்து பாருங்கள் சஜுரிய கடமைகள் எடுத்து பாருங்க நேரம் போதாது இந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் வழிகாட்டுகின்ற சந்தர்ப்பங்கள் அதே போன்று போனால் எங்களுக்கு ஏற்படுகின்ற விளைவுகளும் ஏராளம் இருக்கின்றன நான் ஒரு பெரிய கூட்டம் இருந்தாலும் சரியான ஒரு தலைமைத்துவம் இல்லாமல் இருந்தால் நாங்கள் பலம் குறைந்தவர்களாக இருவோம் பார்வையிலே நிறைய மக்கள் இருந்தாலும் சரியான ஒரு தலைமைத்துவம் இல்லாமல் இருந்தால் எங்களுடைய பலம் குறைந்துவிடும் அல்லாவின் உதவி தடைப்படும் கூட சின்ன சின்ன குறைகள் கூட பெரிய குறைகளாக எடுத்து காட்டப்படும் எனவே தலைமையத்துவம் சரியானதாக அமைத்துக் கொள்வோம் எங்களுடைய தலைமைத்துவத்தை பலப்படுத்தக்கூடிய சில காரணிகள் நிச்சயமான காரணிகள் இருந்தால்தான் எங்களுடைய தலைமைத்துவம் பலம் வரும் அதிலே முதலாவது எங்களுடைய தலைமைத்துவத்துக்கு எப்போதும் நாம் விமர்சனம் தெரிவிக்காமல் அதனை அதனைமர்சிப்பதாக இருந்தால் ஒவ்வொரு மனிதரையும் விமர்சிக்கலாம் ஒவ்வொரு மனிதரின் நாள் கணக்கை ஆனால் அந்த நிர்வாகங்களை நாங்கள் புகழ வேண்டும் பாராட்ட வேண்டும் ஊக்கு வைக்க வேண்டும் ஒரு நிர்வாகம் வந்து கலந்து அவர்களுக்கு உத்தியோகபூர்வமாக ஒரு பயா அல்லது ஒரு கௌரவித்தோ ஒரு முறையோடு அவர்கள் செய்ய மீண்டும் ஒரு காலத்திலே சந்தோஷமாக அந்த பொறுப்புக்கு வருவார் மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற போது உலகம் செய்தோம் யாரும் எங்களை கணக்கெடுக்கவில்லை என்று அவருடைய மனநிலை வந்துவிடக் கூடாது எனவே கண்ணியமானவர்களை எதை சொல்வர்கள் என்றால் அவர்களை பாராட்ட வேண்டும் இருந்தால் அந்த குறைகளை முறையான முறையை தீர்த்துக் கொள்ள வேண்டும் சொல்லலா சில ஒரு வளம் இருக்குது சில சகாபாக்களை நான் உங்களிட விரும்புகிறேன் எனவேணவர்களே இது புகழோடும் ஆனா இந்த புகழை எங்களை வாயால வெளிப்படு செய்யலாம நிறைய மக்களுடைய உள்ளங்கள்ல பொறாம அத தடுத்து கொடுக்கிறது வாயால் அந்த வார்த்தையை சொல்ல விடாம பொறாம தடுத்து கொடுக்குது மறுமையிலே அல்லாவுமையினால் நாங்கள் பாராட்டப்படுவோம் அடுத்தது எங்களால் முடியுமான அன்பளிப்புகள் ஊக்குவிப்பு வரை கொடுத்து அவர்களை கௌரவப்படுத்த வேண்டும் அடுத்ததாக அந்த தலைமைத்துவத்தை பலப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான காரணி உண்மையிலே குறிப்பிட்ட சிலருதான் நிர்வாகத்திலே பொறுப்பில் இருப்பார்கள் ஆனால் அதை தகுதியாக நிறைய பேர் வெளியில் இருப்பார்கள் இவர்கள் செய்த அவர்கள் வீணாக இருந்து விடக்கூடாது அவருடைய இருக்கு ஒரு மனித குறுக்கிட்ட சொத்து செல்வங்களை விடவும் ஒரு நல்ல ஒரு வார்த்தை இருக்குது அது மிகப்பெரிய ஒரு வழிபாட்டு மிகப்பெரிய ஒரு ஆசான் அதனால சொல்லுவாங்க ஒரு மனிதனுக்கு தப்புத்து அவர் நடந்தா அதை பார்த்துக் கொண்டிருக்கிறாரே அவருக்கு அந்த தப்புத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசான்னு சொல்லுவார் மிகப்பெரிய ஒரு நீதிபதி சொல்வார் இன்னைக்கு நாம எப்படி நிற்கிறேன்டா கண்ணியமானவர்களே நாங்க எப்படி நிற்கிறண்டா எங்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்தா நாங்கள் நீதிபதி மற்றவங்களோட பிரச்சனையை நாங்க பார்த்தா நாங்க சட்டப்பரணி இப்படித்தான் நான் கூறிய காலம் போகுது எங்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்துட்டா நாங்கள் நான் நீதிபதம் பேசுறதே உதவ பிரச்சனை சட்டத்தன்மையாக செய்யப்படுறது இந்த வேலையில யாரும் ஈடுபட வேண்டாம் கண்ணியமானவர்களை எனவே உள்ளங்கள்ல உள்ளத அல்லா அறிந்தவன் எனவே தலைமைத்துவத்தை பலப்படுத்தக்கூடிய காரணிகளை நிச்சயமாக நாங்கள் ஏற்படுத்தினால் அல்லாஹா சாலா எங்களுக்கு நிறைய வெற்றிகளை தருவான் அடுத்ததாக இந்த தலைமைத்துவத்துக்கு செய்ய வேண்டிய பங்களிப்புகள் எங்கள உடலால் என்ற பங்களிப்பு செய்யும் நிர்வாகம் ஒரு வேலையில ஈடுபடுறாங்க நாங்கள் ஒரு நேரத்தை கொடுத்த அவங்களுக்கு உதவு அதே அவங்களுக்கு எங்களா உள்ள துவா செய்வதே எங்களுக்கு ஏதும் எல்லாருக்கும் எங்களுக்கு நேரத்துல கொடுக்க முடியாது பள்ளிகளுக்கு வந்த அவர்களுக்கு அவன் துவா அவங்களை பற்றி நல்லெண்ண நினைப்பது எங்களை நாவு பாதுகாத்துக் கொள்றது நாவுகளால மற்றவங்களை சொல்லாம அவங்களை பாதுகாத்துக் கொள்றது அவங்களுக்கு அவனுடைய நல்ல அதாவது பெண்ணா சினங்கள் வந்தால் அவங்களுடைய வீட்டுகளுக்கு போய் அவர்களுக்கு பார்த்து சொல்லி அவர்களை மீண்டும் உற்சாகப்படுத்துவது இப்படியான விவகாரங்கள் இருப்படுகிறது போது நிச்சயமாக தலைநித்துவம் அழகானதா இருக்கும் எனவே அந்த அல்லாஹி நல்லே ஒரு ஊரின் ஒரு பள்ளியுடைய நல்லவர்களை தெரிவு செய்வோம் தியாகம் உள்ளவர்களை தெரிவு செய்வோம் தெரிவு செய்யப்படாமல் நல்லவர்கள் வெளியே இருந்தாலும் நாங்களும் அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கின்றவர்களாக அதை மறுநடத்தக்கூடியவர்களாக இருப்போம் எனவே வல்லவனாக நல்ல முறையிலே நிர்வாகங்களை செய்யக்கூடிய அதாவது பொறுப்புகளை அதாவது பொறுப்புகளை எப்படி இருக்கக்கூடிய நல்ல மக்களை அல்லா எம் அனைவருக்கும் தெரியாக தந்துடுவாயாக யா லா இந்த ஊரிலே நிர்வாகம் செய்த முன்னால் நிர்வாகிகளை கபூர்சித்துக் கொள்வாயாக யா லா வர இருக்கின்ற நிர்வாகிகள் உன்னுடைய பள்ளியை செய்ய வருகிறார்கள் யா லா எனவே அவர்களுக்கு நீயே உதவியாக இருந்துருவாயாக நீயே அவர்களுக்கு வழிகாட்டியா இருந்துருவாயாக யார் லா அவர்கள் தடுக்காமல் அவர்கள் என்னும் சிலை உண்ணாமலை பாதுகாத்துவாயாக வாக்களை தனித்துபு கொள்வாயாக எங்களுக்கு எல்லா விதத்திலும் வெற்றியையும் உதவியை தந்துடுவாயாக யாழ்லா சிறிய ஊராக இருந்தாலும் ஒற்றுமையை வழிபாட்டக்கூடிய சந்தர்ப்பங்களிலே ஒற்றுமையாக பலமாக இருக்கக்கூடிய ஊராக ஆக்கிடுவாயாக யாழ்லா எங்கள் எல்லோருடைய வாழ்க்கையை பொருந்தி கொள்வாயாக யாழ் ஆகக்கூடிய உளமாக்களை குறைந்தொள்வாயாக பொதுமக்களை குறைந்த கொள்வாயாக ஆசிரியர் குழந்தை கொள்வாயாக பெண்மணிகளை குறைந்தொள்வாயாக ஊருக்கு பதக்கத்தை இறக்கிடுவாயாக யாழ்லா எங்கள் அனைவரையும் உனக்கு ஆட்சி நாளை மறுமையிலே ஜென்னசுல் சிறுதோ செய்த தூரத்தின் நுழையக்கூடிய மக்களான ஆயோகிக்கல் வாயாக இரவில்